मनो मे ங மி மனசி பிரதி மனோமேவாசி பிரதித்தவித்த மகிஸ் சுத்தம் மெசீ அனேரா சந்தா ருதம் வத்தியம் வன் மாம்திஷா ோம் ஸ்ரீ குரும ஹரி ஹீஓம் ஓகே ஸோ நம்ம என்ன படிச்சோம்னா இந்த ஃபோல் வால்ட் இருக்க அதில் வந்து குதிச்சு தாண்டி போகிறத படித்தோம் வந்து எதுக்கு சொன்ன இருக்க என்த்துக்காக சொன்னும்ோல் வால் ஞகம் இருக்கிறது அது என்னத்துக்காக சொன்னோம் பந்தத்துல இருந்தா தனியா கமெண்ட்ரியா செப்பரேட் கமெண்ட்ரி கொடுக்கப்படாது நம்முடைய மனசு வந்து எமோஷனலாக இருக்கிறது அது மனசோடு இருந்தோம்னா நமக்கு இது பண்ண முடியாது அதனால ஸோ நமக்கு வந்து புத்திக்கு அப்பாற்பட்டு இருக்கிற நம்ம புத்தியில் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு புத்திக்கு அப்பாற்பட்டிருக்கிற பிரம்மனை புத்தியில் அப்ப கூர்மையான புத்தி நமக்கு வேணும் சூட்சமமான புத்தி வேணும் ஸோ அப்போ ஷார்ப் இன்டலக்ட் நமக்கு தேவது தேவைப்படுறது ஓகே நமக்கு பத்து நிமிஷம் உட்காரத்துக்குள்ள ஏம்பாடு உம்பாடுன்னு ஆகிடும் பரபரப்பா இருக்கும் சில பேருக்கு பத்து நிமிஷம் கூட உட்கார முடியாது கிளாஸ் ரூம்ல உட்காரத்துக்குள்ள நூறு வேலை செஞ்சுட்டு வந்துடுவோம் கிளாஸ் ரூம்ல உட்காந்து கிளாஸ் கேளுங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அர்த்தமா அப்படின்னு எஸ்கேப் ஆகிடுவாங்க நீங்க கவனிச்சீங்கன்னா இது உங்களுக்கு இப்போ பழக்கம் ஆகிடுச்சது நல்லா இங்க உட்காந்து ஆனா சாதாரணமா அது விஷயம் இல்லை அதனால அதனால என்ன சொல்றாருன்னா பதஞ்சலி பிரத்யாகார தாரணா முக்கியம் பிரத்யாகார தாரணா சென்சஸ் கண்ட்ரோல் பண்ணி தாரணா கான்சன்ட்ரேஷன் பண்ணும் வந்து மனநத்துக்கு மனசு ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது உபனிஷத்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அதனால இங்க பிரார்த்தனை தேவைப்படுறது என் மனசு வந்து கூர்மையான மனசா இருக்கணும் கிளாஸ்ல உட்காரத்துக்கு யோகியத உள்ள மனசா மாத்திக்கணும் அதாவது கருவியா மாத்தணும் ஓகே வாக்கு வந்து நம்ம ஆர்கனைஸ்ட் ஸ்பீச் இருக்கணும் வாக்கு என்பது ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கிட்ட கிடைச்சிருக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேசணும் அளவா பேசணும் நேரம் பேசணும் பேசாம இருக்கணும் இதெல்லாம் இருக்கிறது அதனால இந்த பேச்சில் மாத்திரம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா பெரிய எக்ஸ்பர்ட் அது மாத்திர இந்த கேட்ட விஷயத்துல நமக்கு டவுட் வந்ததுன்னு வச்சுக்கோ கேட்க தெரியணும் அது கேட்கறதுக்குள்ள நம்ம வந்து நமக்கு டவுட் வருது அந்த டவுட்ல நமக்கு டவுட் வந்துடும் நான் கேட்கறதே சரியா கேட்கிறேன்னா தப்பா கேக்குறேன்னா டவுட் வந்துடும் அது மாத்திரம் நான் மனசுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும் கேட்கும்போது ஒளரி கொட்டிருவோம் இல்ல இல்ல அப்படி சொல்லல அப்படி சொல்லல சொன்னது தப்பா சொல்லிடுவோம் ஏன்னா அது வாக்குல சரியா வரணும் அது என்ன மனசுக்குள்ள இருக்க டவுட் இருக்கோ அந்த டவுட்ட கிளியரா கேட்க தெரியணும் கிளியரா கேட்கறதே தெரியாது நம்ம உளறி கொட்டிட்டு அதுல அப்படி போகணும் அப்ப கிறிஸ்பா கேட்கணும் கிளாரிட்டி திங்கிங் கிளாரிட்டி நமக்கு இருந்தாதான் இது இது முடியும் அப்போ இதுல எப்படி இருக்கணும் வாக்கு தேவி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது வாக்கு தேவி கிட்ட நம்ம பிரேயர் பண்ணிக்கணும் அதனால ஸோ சிலர் பேசுகிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது அவங்க பேசுறதே புரிஞ்சுக்க முடியாது என்ன பேச வரான்றது தெரியாது அப்போ அது அப்படி இருக்கக்கூடாது அப்போ சொல்ல வந்ததை கிறிஸ்பா சொன்ன சொல்லின் செல்வன் அனுமனுக்கு பேரு சொல்லின் செல்வன் சில பேர் சொல்லின் செல்வர்கள் அவங்க பேச ஆரம்பிச்சுன்னா மற்றவங்களும் ஏந்து போடுவாங்க நச்சுக்கேத மாதிரி கேள்வி கேட்கணும் நறுக்குன்னு கேள்வி கேட்கணும் அவன் வந்து எம்மன் எல்லாம் பார்க்கவே பயப்படவே இல்ல அவன் தைரியமா கேட்குறான் அந்த மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஞானத்துக்கு விஷத்துக்கு கான்வர்சேஷன் ரொம்ப இம்பார்ட்டன் தேவைப்படுறது ஓகே எல்லாம் உபநிஷத்து கான்வர்சேஷன் இருக்கு உரையாடலா இருக்கு அப்ப உரையாடலுக்கு இவரது கிளாரிட்டி ஐடியா இருந்தா தான் அது முடியும் தத் சிந்தனம் தத் கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் அப்படின்னா என்ன சோ நமக்கு பல விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அதுல இன்னொரு மெத்தட் என்னன்னா நாம போய் இன்னொருத்தருக்கு சொல்ல ஆரம்பிச்சோம்னு தான் இந்த விஷயமே புரியும் இதுல இருக்கிற கஷ்டம் அப்ப தெரியும் அப்போ நாம இன்னொருத்தருக்கு சொல்லணும் எதுக்கு சொல்லணும் அவங்களுக்கு புரியறதுக்காக சொல்றதில்ல எனக்கு நான் சரியா புரிஞ்சின்றிருக்கேனா அப்படின்னு சொல்லணும் நீ சரியா புரிஞ்சிருந்தாதான் இன்னொருத்தருக்கு விஷயத்தை கன்வே பண்ண முடியும் இங்க கிளாரிட்டி இல்லைன்னு அங்க வந்து ஏதோ சொல்ல போய் எங்கேயோ முடிச்சு வேர்த்து கொட்டி எல்லாம் சோ காதால கேப்ப கேட்கறது வந்து லிசனிங் கேட்கறது வாயால சொல்றது கேட்கறது வந்து கொஸ்டின்ஸ் உரையாடல் வந்து டிஸ்கஷன் ஓகே நாம மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது டீச்சிங் இது எல்லாமே வாக்குல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ இந்த டீச்சிங் ஹெல்ப் வந்து நமக்கு கிளாரிட்டி கொடுக்கும் ஓகே டீச்சிங் ஆக்சுவலி மனன சப்ஜெக்ட் நாம இன்னொருத்தருக்கு டீச்சிங் பண்ணா அது மனனமாகிறது அப்போ ாய பிரனாபியாம் பரமதி தவ்யம் சுவாத்தியாய பரவச்சனேச்ச அப்படின்னா இந்த பிரவச்சனம் பண்றது எதுக்குன்னா பிரவச்சனம் பண்றது நாம ஒன் ஆஃப் த இம்பார்டன்ட் வேதாந்திக் ஸ்டைல் நாம டீச் பண்றது ஒவ்வொரு சாதகர்களும் ஒரு ஒரு அஞ்சு பேருக்கிட்டையாவது ரெண்டு பேரு கிட்டையாவது ஒருத்தருக்கிட்டையாவது கேட்கணும் சொல்லணும் ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க ஓய்வு அதே விஷயம் கேட்டாங்க நமக்கு அப்படி ரொம்ப ரேர் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் இதை பத்தி வாய தொட வாய மூடுறியா எப்ப பார்த்தாலும் வேதாந்தம் அப்படின்னு அப்ப மத்தவங்களுக்கு சொல்றதுக்குன்னா நான் தெளிவா புரிஞ்சுண்டாதான் மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு முடியும் அது நீங்க பரீட்சை பண்ணி பாத்தீங்கன்னா தான் தெரியும் ஓகே அதனால இங்க தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல தியானாச்ச சங்கீர்த்தனா உபதேசம் அங்க டீச்சிங் பத்தி சொல்றது அப்ப டீச்சிங் ஆல்சோ பார்ட் ஆஃப் த லேர்னிங் சரி அப்ப நம்ம காது கொடுக்குறதுக்கு ஒரு பத்து பேராவது கேட்கணும் அது ஈஸி இல்ல போய் பேசி பார்த்தாடா இது இவ்வளவு இம்பார்ட்டண்டா அப்படின்னு தெரியும் அதனால நமக்கு அப்புறம் நமக்கு கிடைச்சது ஆளு சொல்லிட்டு சொல்லிண்டே இருக்கக்கூடாது அவங்க வேற ஏதாவது சந்தர்ப்பத்தில் மாட்டிட்டு வேற வழி இல்லாம கேட்டு நம்ம டீச்சிங் தான் ஒர்க் பண்றதுனால உபதேசம் சரி சொல்லுப்பா அப்படின்னு அதனால சொல்றவங்களுக்கு தெரியாம போயிடக்கூடாது அதனால நமக்கு கர்வம் வந்துடக்கூடாது டீச்சிங் பண்ணி நான் அந்த விஷயத்தை சரியா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் டீச் பண்றேன் அதுல எக்ஸ்ட்ரா இது அனர்த்தமா போயிடக்கூடாது அதுக்கப்புறம் டீச்சிங்ல அதனால மானவனுடைய பிரார்த்தனை எப்படி இருக்குன்னா வாங் மே மனசி பிரதிஷ்டிதா வாங் மே மனசி பிரதிஷ்டா அப்படின்னா என்ன எனது வாக்கு சொல்லானது சரியாக இருக்கணும் என் வார்த்தையிலிருந்து உச்சரிப்பு இருக்க அது சரியான பொருள் படி இருக்கணும் நிலையாக இருக்கணும் மனசுல புரிந்து கொண்டதை பேசணும் மனசுல என்ன புரிஞ்சுக்கணும் என்ன ஐடியா வச்சிருக்கணும் அதை கன்வே பண்ண தெரியும் இந்த விஷயத்தை கன்வே ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்கான ஐடியா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு கன்வே பண்றதுக்குள்ள தப்பு தப்பா கன்வே பண்ணிடுவோம் ஓகே இந்த ஒரு பெரிய ட்ரைனிங் சென்டர் அது ஒரு விஷயத்தை எப்படிலாம் தப்பா கன்வே பண்ண முடியும் எப்படிலாம் தான் சொல்ல இல்ல முடியாடுக்கான சக்தி கொடுத்து நமக்கு ரொம்ப முக்கியமான பிரார்த்தனையா இருக்கிறது வாங்கமே மனசு பிரதிஷ்டி தான் சரி அது எப்படி இருக்கணும் தப்பா பேசிடக்கூடாது சத்தியத்தை தான் பேசணும் பேசறது சத்தியமா இருக்கணும் இது செகண்ட் எப்படி இருக்கணும் அலர்ட் இவர் டாக் இருக்கணும் பேசும்போது அலர்ட் இவர் டாக் அந்த எதையாவது ஒளரி கொட்டிக்கூடாது தப்பு தப்பா பேசிடக்கூடாது அதனால அது கேர்ஃபுல்லா பேசணும் ஓகே இன்னொரு என்ன சொல்றதுன்னா டெக்னிக்கலா வேர்டு அசமந்த பிரபலம் அப்படிங்கிற அசமந்த பிரபலம்ன என்னது இப்படி இதுலாம் அசமந்த பிரபலனம் அப்படின்னா ஒளரி கொட்டுறதுன்னு பேரு அசமந்த பிரபலம் வேண்டாம் ஓகே அப்படி சொல்லிட்டு விட்டுணும் வீட்டுல என்ன என்ன சொல்லுவாங்க இல்ல நன்னா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுணும் ஓகே அப்புறம் வாக்கு தபஸ் ஓகே வாக்குல தபஸ் வாக்கு தபஸ் உணவுல தபஸ் என்ன அர்த்தம் உணவு கட்டுப்பாடு வாக்கு தப்பசன வாக்கு கட்டுப்படுத்தணும் ஓகே இப்ப வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து உங்களுக்கு வச்சிருக்கான் எலக்ட்ரிசிட்டி இந்த லைட் ஏரி ஏரியா என்ன ஆகும் பாக்ஸ்ல ஒண்ணு போட்டிருப்பான் அது ஓடிண்டே இருக்கும் அது மீட்டர் ஓடிண்டா இருக்கும் மீட்டர் ஓடி ஓட ஓட என்ன ஆகும் அந்த இது என்ன அது என்ன சொல்றது அந்த வோல்டேஜ் அதுக்கு பேர் என்ன ரீடிங் யூனிட் யூனிட் யூனிட் ஐந்து யூனிட் யூனிட் என்னது ஒரு ஒரு யூனிட் பைசா சொல்றது ஐம்பது ரூபாய் தூக்கி கீழப்பட்டு இருக்க போலையே நான் அனசியக்கமும் அது பைசாடு கொஞ்சம் பேர் தெரியும் இது ஒரு குரூப் இன்னொரு குரூப் அந்த குரூப் இருக்கு எந்த நேரத்திலும் நம்ம தானே பேச போறோம் ஒரு லட்டு இருந்தா போறோம் அப்படி ஒரு குரூப் இருக்காங்க அது எக்ஸ்ட்ரீம் அது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது யூஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் யூஸ் பண்ணணும் தேவையில்லாததை யூஸ் பண்ணக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது பேசிக்கலி வேஸ்ட் பண்ணக்கூடாது சரி அது போட்டோம் இப்போ இது விஷயம் தெரிஞ்சதுன்னா இது யூனிட் ஆகிறது அந்த யூனிட்டுக்கு பைசா ஆகிறதுன்னு தெரியுது இல்லையா அது போல இப்ப வந்து இன்கம் டேக்ஸ் இருக்கு தெரியும் இன்கம் டாக்ஸ் இருக்கு அப்புறம் வந்து என்ன இருக்கிறது வாட்டர் டாக்ஸ் கட்டுவீங்க வா அது போல கவர்மெண்ட் இப்ப புது கவர்மெண்ட் வந்திருக்கு பழைய புதிய கவர்மெண்ட் இருக்குமெண்ட் ஒரு சட்டம் போடுறான்னு வச்சுக்கோ இன்னிலிருந்து மன்மோகன் சிங் வந்து ஸ்பீச் ஆல்சோ டாக்ஸ் ஔரங்கசீப்பு இது தெரியாம போச்சு அவுரங்கசீப் ஜஸ்யா வரி போட்டான் எல்லாத்துக்கும் வரி போட்டான் ராமகிருஷ்ணன் பேர் வச்சு பேர் வச்சிருந்தா வரி டாக்ஸ் அதுதான் இருக்கிறதுல கொடுமையானது மொபைல் போன் கோடி மொபைல் பேசுவான் நம்ம ஊர்ல எல்லா கண்ட்ரிக்கோங்க ஒவ்வொரு கண்ட்ரில மொபைல் என்ன பேசுறாங்களோட்டலா டூ த்ரீ டைம் ஒரு ஊர்ல நம்ம இந்தியா மாத்திரம் இருக்கும் அதுக்கு மாத்திர ஒரு வருஷம் எவ்வளவு பேசுறதோ அவ்வளவு அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படி பண்ணா ரொம்ப நிறைய இன்கம் வந்துடும் கவர்மெண்ட்டுக்குரியதான் அவ்வளவு பேசணும் அதனால கரண்ட்டுக்கு மாதிரி வாட்டர் மாதிரி யூஸ் பண்ணணும் அதனால இப்ப என்ன சொல்றாரு தந்தை பெரியார் ஒருத்தர் இருந்தாரு ஓகே அவர்கிட்ட சிலது நல்லது இருக்கு அவர் என்ன சொல்றாரு தண்ணி எடுத்து கொட்டும்போது அவர் சொல்லுவாரு ஏ நெய் எப்படி கொட்டுவியா தண்ணி எப்படி கடக்கடம் கொட்டுற சிம்பிள் கொஞ்சமா செலவு பண்ணு ஓகே தண்ணி செலவு பண்ற மாதிரி இப்ப தண்ணி கூட செலவு பண்ண முடியாது அப்படியே ஓகே அப்ப செலவு பண்றது சரியா செலவு பண்ணும் தேவைப்படும் நிறைய செலவு பண்ணும் என்ன புரிஞ்சுக்கோங்க கஞ்சூசா இருக்க சொல்ல இங்க அது போல டாக்க நீங்க பணம் மாதிரி எலக்ட்ரிசிட்டி மாதிரி வாட்டர் மாதிரி நெய் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன் ஓகே நெய் அதிகமா யூஸ் பண்ண என்ன ஆகும் கொலாஸ்ட்ரால் ப்ராப்ளம் வரும் ஓகே இங்க என்ன வரும் கொலாப்ஸ் ப்ராப்ளம் வரும் சில இடத்துல வந்து பேசாம இருக்கிறது நம்மள மதிப்பு மரியாதை கூடும் சில இடத்துல பேசாமதான் நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு அப்படியே இருந்துட்டு நீ பேசி உனக்கு என்ன டகரா டபா காலி டபான் தெரிஞ்சு போயிடும் அதனால பேசாம பேசாம இருக்கணும் சரி ஏன்னா இந்த பேசுறதுல டயர்ட் ஆகிறதுல நீங்க என்ன உழைப்பு உழைச்சா டயர்ட் ஆகிடும் பேசுறது மாதிரி டயர்டே ஆகாது பேசணும் குருபுரானந்தோ அவ்வளவு டாக் எனி டாக் கொஞ்சம் தான் பேசுவார் அலர்டா இருப்பார் அவரோட ஸ்பீச் அதனால முண்ட உபநிஷத்தில் அமிர்த சேது அமிர்திய சேத்து இது இந்த அமிர்தத்து மோட்சத்துக்கு அமிர்தத்துக்குவாலி குவான்டி ஸ்பீச் அண்ட் குவாலிட்டி ஸ்பீச் சொல்றது வாங் நிரோதா விவேக சூடாம் சொல்றது வாங் நிரோத நான் பேசுறத நாமே அப்சர் பண்ணணும் நிறைய பேர் நம்ம பேசுறது அப்சர்வ் பண்றது இல்ல ஓகே பேசி வாயில வந்துடுறத பேசிடுறோம் நான் என்ன பேசிட்டு இருக்கேன் யார் கிட்ட பேச எவ்வளவு பேசிட்டு இருக்கேன் அதெல்லாம் நம்ம தெரியணும் சரி பேசும்போது ரெண்டு விஷயம் கவனிக்கணும் யாரை பத்தி குறை சொல்லக்கூடாது ஒரு ட்ரை பண்ணி பாருங்க யாரையும் குறை சொல்லக்கூடாது ஓகே உங்களுக்கு பர்சனலா இருக்கோங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எதை பத்தி குறை சொல்லக்கூடாது வாயை தொடர்ந்து குறை சொல்லக்கூடாது ஓகே செகண்ட் விஷயம் வந்து உங்களை பத்தி ஸ்துதி சொல்லக்கூடாது நான் எப்படி அப்படியே விடுறது ஓகே அப்படி சொல்லக்கூடாது இது ரெண்டு பே இது ரெண்டும் நிறுத்திட்டா என்ன ஆகும் மௌனு தான் மௌனி நீங்க ஒரு வாரம் வந்து அலர்ட்டா இதில் ட்ரை பண்ணி பாருங்க பேசுறதுக்கு சப்ஜெக்டே இருக்கலாம் போயிடும் வீணில் கழிக்க ஒரு இல்லை வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது குவாலிட்டி கண்ட்ரோல் அந்யாகா வாட்சாக விமுச்சதே ஓகே நம்முடைய லட்சியத்திற்கு புறம்பாக பேசப்படாது ஓகே எது இருக்கிறதோ அது மாத்திரம் பேசணும் அது வந்து குவாலிட்டி சரி ரைட் அடுத்தது என்ன சாதகருக்கு வாப்பு தப்ப முக்கியம் அது பதினேழாவது அத்தியாயத்துல ஸ்ரீகிருஷ்ணா சொல்றார் எப்படி இருக்கணும் வாக்குல எப்படி ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்னா அனுத்வேகரம் அனுத்வேகரம் என்ன பிறர் மனச புண்படாம பேசணும் ஓகே செகண்ட் என்ன பேசணும் பிரியமா பேசணும் மூணாவது எப்படி பேசணும் பிரியமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையே பேசக்கூடாது பேசணும்ன்மையை அளிக்கிற மாதிரி பேசணும் அது எப்படி இருக்கணும் சத்தியமா இருக்கணும் இருக்கணும் இதுக்கு பேரு வாக்கு அதனால மனசி பிரதிஷ்டி தான் மனசி பிரதிஷ்டி தான் பேசறது எப்படிப்பட்டது இருக்கணும் உள்ளத்துல உள்ளதான் வாங்கி பேசணும் மனசுக்குள்ள என்ன நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களோ அந்த உண்மையை பேசணும் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா ஓகே முதல் என்ன சொன்னோம் வாங்மே மனசு பிரதிஷ்டிதா மனோமே வாட்சி பிரதிஷ்டிதம் வாங்மே மனசி மே வாக் மேக் என்னுடைய வாக்கு மே என்னுடைய வாக்கு பேச்சு மனசி பிரதிஷ்டிதா மனதில் உள்ளதையே பேசணும் நெக்ஸ்ட் என்ன மனோமே வாச்சி பிரதிஷ்டிதம் பேசுறது மனசுல இருக்கணும் ஓகே நான் என்ன பேசறணும் அதுதான் மனசில் இருக்கணும் ரெண்டு ஒண்ணுதான் மனசுல உள்ளத பேசணும் நான் என்ன பேசறணும் அது மனசுல இருக்கணும் இதுல இருந்து எம்பசை பண்றது என்னதுன்னா உள்ளொன்று போய்த்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் அப்படி மாத்திரம் பிரேயர் பண்ணீங்கன்னு ஒரு ஆள் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கிடைக்காது பிரேயர் தான் அதனால நம்ம பேசும்போது அப்படி பேச வேண்டாம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச இருந்து புரிஞ்சுட்டு அப்படியே கொஞ்சம் விட்டுதான் அப்ப நான் பேசறது மனசுல உள்ளதையே பேசணும் சிம்பிள் தானே இப்ப நான் சொன்னது கேட்கறதுக்கு ரொம்ப கரெக்டா தானே இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க மனசுல இருக்கிறது பேசணும் பேசறத மனசுல இருக்கணும் ஹையஸ்ட் டாஸ்க் வெரி டிபிகல்ட் இப்படி பேசுங்களை வந்து உலகம் புறக்கணிச்சிடும் அல்லது நீங்க அப்படி இருக்கணும்னா உங்களை நிறைய பர்ஃபெக்ஷன் பண்ணணும் இல்லைன்னு டிஃபிகல்ட் இஸ் வெரி டிபிகல்ட் யாருக்கு டிஃபிகல்ட் யாரு ட்ரை பண்றாங்களோ அவங்களுக்கு ஓகே நான் எட்டு மணிக்கு வருத்தமா நான் எட்டு மணிக்கு வரேன் பத்து மணிக்கு போனா போறோம் மனசில் நினைக்கிறான் சொல்லும் போது மணிக்கு வரேன்னு சொல்றான் யாரும் உங்க பிரெண்ட்ஸ் இல்லையா எட்டு மணிக்கு நான் வரேன் பத்து மணிக்கு போனா போறோம் பதினோரு மணிக்கு போய் நிற்பான் எப்படி சொல்றது திங்க் பண்றது ஆக்ஷன் மூணு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படி இருக்கக்கூடாது ஓகே எங்க கோலாப்பூர் சுவாமிஜி மாதிரி ஆயிடக்கூடாது உங்களை கொண்டு போய் ஏர்போர்ட்ல விடுறது என் பொறுப்பு இதுல இருந்து கோலாப்பூர்ல இல்ல பக்கத்துல தான் டூ த்ரீ அவர்ஸ் தான் அப்படின்னாரு ராத்திரி பதினோரு பத்து மணிக்கு சொல்றாரு நீங்க பஸ் ஏற்றி விட்டுற நீங்க போயிடுங்க சுவாமி புத்திகப் பண்ணிட்டு இருந்த ஆளுந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த இது காட்டுற சுவாமி மேல காட்டுறன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாலும் கஷ்டம் அந்த மாதிரி கூட்டிட்டு போயிட்டாரு கூட்டிட்டு போனோம் அப்பதான் தெரிஞ்சது இப்படி கொஞ்சம் இன்டிமேட் ஆசிரமத்துல போனீங்கன்னா ரெண்டு தடவை பேசினாங்க நல்லவங்க மாதிரிதான் தெரியும் எல்லாருமே நல்லவங்க மாதிரிதான் தெரியும் கொஞ்ச நாள் பழகினா தான் தெரியும் நல்லவங்களா இல்லையான்றது சொல்றதெல்லாம் வந்து செய்யறதே கிடையாது ஓகே அதனால வாக்கு சுத்தம் சத்தியம் பேசுவது தான் வாக்கு சுத்தம் உண்மையாக இருக்கிறது மனசு சுத்தம் ஆக வாக்கு சுத்தம் மனசு சுத்தம் ரெண்டு இருக்கணும் மேட்சி பிரதிஷ்டிதம் சொல்றது போலயே இருக்கட்டும் என் மனம் இது பிரேயர் தான் பண்ண வேண்டியது இருக்கு ஓகே ஏன்னா இது கஷ்டமா இருக்கு நமக்கு எது கஷ்டமா இருக்கணும் அதை பிரேயர் பண்ணணும் அது பிரார்த்தனை பண்றது அப்ப சொல் சிந்தனை ஒன்றாக இருக்கணும் ரெண்டு கோஆர்டினேஷன் இருக்கணும் அப்படி ஆர்கனைஸ்டா இருக்கணும் எல்லாருக்குமே இருக்கணும் வேதாந்தி ஸ்பெஷலா இருக்கணும் வேதாந்திக்கு இந்த வாக்கு மனசும் சிங்கரனை முதல் பிரேயர் முடிஞ்சது நான் சொல்றதெல்லாம் மனசில் இருக்கிறதுனால பேசறது மனசில் உள்ளது இருக்கணும் அவ்வளவுதான் செகண்ட் பிரார்த்தனை தானாகவே ஒளிர்கின்ற செல்ஃப் இருக்கிறமாக இருக்கின்ற அந்த பிரம்மன் பலிச்சென்று ஆனா எனக்கு தெரியிறதே இல்லை எனக்கு புரியிறதே இல்லை பிரகாஷகா ஈஸ்வரகா ஈஸ்வரன் எங்க இருக்கிறார் தெளிவா இருக்கிறார் ஆனா எனக்கு கண்ண தொடர்ந்த ஈரனை தவிர மத்தெல்லாம் தெரியிறது ஆவிஹி பிரகாசிதம் குகாச்சரம் நாம மகத்பதம் அத்தரை தத்து சமர்ப்பிதம் சொல்றீங்க நீங்க ஓகே அது வந்து ஏற்கனவே முண்டகோப்பிஷ்டர் படிச்சோம் ஆவிகி ஆவிகின்னு ஒரு கிளாஸ் அரை மணி நேரம் எடுத்தது ஆவிகி ஆவி போற மாதிரி பேசின அப்படி ஆவிகி பிரகாசதி ஏன் வர்பு மேட் எனக்கு என்றால் பவகா பவகா பவ் ஆவீர் ஏத்தினா ஆவீர் பவகா ஆவீர் பவம்னா உன்னை எனக்கு தெரியாம இருக்கிறது செல்ஃப் எவிடென்ட் இருக்கிற பிரம்மன் பிரகாசமா இருக்கிற அந்த பிரம்மன் கண்ணு முன்னாடியே உட்கார்ந்து இருக்க பிரம்மன் அதை வந்து எனக்கு தெரியாம போயிடுத்து ஓகே காரணம் என்ன அக்ஞான திமிராந்தன சலாகா என்னிடம் உள்ள அக்ஞானன்ற திரை நீக்கின்றிருக்கிறது அப்போ அந்த பிரகாசமாக இருக்கிற அந்த பிரம்மஸ்வரூபத்தை நான் தெரிந்து கொள்ள வேணும் அது பிரயர் அப்போ எப்படி தெரிந்துகிறது இப்ப ஆவீர் பாவக ஆவிர் பாவக இன்னொரு அர்த்தம் ஆவீர் பாவ அக்னி தேவன் அப்பியரானார் பிரம்மதேவன் அப்பியரானார் வால்மீகி வால்மீகி பண்ண என்ன பண்ணாரு அங்க பிரம்மாஜி அப்பியரானார் ஓகே அப்படி தோன்ற அந்த மாதிரி திரோதானம் ஆவீர் பாவகா திரோதானம் அப்படின்னா என்ன அவர் வந்தார் காட்சி கொடுத்தார் மறைந்து விட்டார் எப்படி கவனிச்சுங்க கடவுள் காட்சி கொடுத்தார் மறைஞ்சுட்டார் அது அபிராமி பட்டரா இருக்கட்டும் தியாகராஜரா இருக்கட்டும் எப்படி இருந்தது சுவாமி காட்சி கொடுத்தார் மறைஞ்சுட்டார் ஓகே நெருர் இப்படி வந்தார் அப்புறம் காணாம போயிட்டார் இல்லையா இயற்கையா சொல்லுங்க அப்ப அப்ப பிரம்மன் தோன்றி மறையற விஷயமா இப்ப வந்து ஆகாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆகாசம் தோன்றி மறையுமா மறையாது இல்லையா ஏன்னா பிரம்மன் சர்வகதகா பிரம்மன் சர்வகதகா அப்படின்னா ஆகாசாச மாதிரி அது தோன்றி மறையக்கூடிய விஷயம் இல்லை பிரம்மன் புரியா அந்த மாதிரி சமாச்சாரம் இது கிடையாது இந்த பிரம்மன் இருக்க எப்பொழுதும் இருக்கிறது இல்லையா எப்பொழுதும் இருக்கிறதோ சர்வகதகா இருக்க முடியும் எது சர்வகதாக அதுதான் எப்பொழுதும் இருக்க முடியும் கரெக்டா அப்போ பிரம்ம புரஸ்தாத் பிரம்ம பச்சாத் பிரம்மன் இருக்கிறது முன்னாடி இருக்கிறது ரைட்ல இருக்கிறது பேக்கில் இருக்கிறது லெப்ட்ல இருக்கிறது மேல இருக்கிறது கீழே இருக்கிறது பிரம்மன் இல்லாத இடம் எல்லா இடத்துல இருக்கிறது உனக்கு தெரியுதா அதுதானே தெரியல அதனால நான் அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னா இப்படி கண்ணு முடிச்சு இப்படி பாக்குறது இல்லை இப்படி பார்த்தேன்னா மறைஞ்சு போயிடுவார் மறந்து போ அந்த பிரம்மனை தன்னில் தானாக ஒளிர்ந்திருக்கும் அந்த மீ பிரன் நானாகவே இருந்து கொண்டிருக்கிறேன் நான் அதுவாக இருந்து தெரியாமல் இருப்பது விசித்திரமே அப்படின்ற தாயமான சுவாமி நான் அதுவாக இருந்து தெரியாமல் போவது விஜித்திரமேன்ற தாய்மான சுவாமி அந்த மாதிரி மம அந்த அபனய மம அந்தகாரம் அப்பநய அப்போ நம்பர் ஒன்னு வாண்மே மனசி பிரதிஷ்டிதான் மனோமே வாட்சி பிரதிஷ்டிதம் மனசுல உண்மை இருக்கணும் நான் பேசுறது உண்மை இருக்கணும் அந்த வாய்மையை பேசணும் ஆவிகி ஆவிர்ம ஏதிமன் பிரம்மன் கிட்ட கேக்கிறது அந்த பிரகாசமாக இருக்கிறோம் எனக்கு அப்படி மனமே நீங்கள் எனக்கு ஒரே பண்ணுங்க என்ன ஹெல்ப் வேதஸ்ய மகானிஸ்தகா வேதஸ்யிஸ்தகம் என்னன்னா நான் ஏற்கனவே மனசையும் வாக்கியும் பதப்படுத்தி வச்சிருக்கேன் பண்படுத்தி வச்சிருக்கேன் எப்படி பண்ணி வச்சிருக்கேன் சத்தியத்தை பேசணும் பேசறது சத்தியமா இருக்கணும் இது படி வாக்க ஒரு தபஸ் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா அந்த வாக்கு மனசு எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க எனக்கு வேதி கொண்டு வந்து கொடுங்க வேதிக் நாலஜ எனக்கு கொண்டு வந்து இந்த சத்தியம் இருக்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஞானம் அதை எனக்கு கொண்டு வந்து ஆணிகி ஆணிகி கொண்டு வருவது கொண்டு வருவது எதுவோ அதுக்கு பேரு ஆணிகி அப்போ ஆணிகி இது என்ன டிரான்ஸ்பர் பண்றது எது வாக்கு அது மூலமா எனக்கு கொண்டு எனக்கு கொட் வேத வேஷ்டத்தை ஞானத்தை அறிவை வேதிக் உண்மைகளை எனக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்க சர்வீஸ் ஓகே எனக்கு கொண்டு வந்து சேருங்க வேதாந்த அறிவை கொண்டு வந்து எனக்கு கொண்டு வந்து சேர்ப்பீர்களாக அப்படி சொல்றது ஓகே ஆனிஸ்தக ஆனிஸ்தக தபஸ் பண்ணின வாக்கே மனசே வேதாந்த அறிவை என்னை கொண்டு வந்து சேர்ப்பீர்களாக ஓகே அப்படி அப்படி வந்திருத்து வச்சுக்கோங்க இப்போ வாக்கே மனசையும் நான் பண்ணி வேற செய்ய போயிடும் போது அது சில பேர் கணக்கு பண்ணி படிப்பான் இவ்வளவு மார்க் வந்தா போறோம் அதுக்கு படிச்சா போறோம் கரெக்ட் தான் மறக்க போறதுன்னு உறுதியாயிடு அப்புறம் விழுந்து விழுந்து படிப்பான படிச்சது ஐத்திரிய உபநிஷம் அடுத்த உபநிஷத்துக்கு போலாம் உபநிஷன் ஐத்திரிய உபநிஷம் புக்கே வாழ்க்கை முழுக்க கொண்டு போறது கிடையாது கொண்டு போக முடியாது கொண்டு போகவும் அவசியம் இல்லை ப்ரைட் தான் நான் ப இந்த புக்கெல்லாம் வச்சிருக்கேன் ஸ்கூல படிச்சு ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன் ஏன் காலேஜுக்கு போறதுக்கு முடிவு இல்லையா அப்படின்னு அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்பவே கொடுத்துருவோம் பரீட்சை எழுதணுன்னே யாருக்கோ கொடுத்துருவோம் இல்ல சேல் பண்ணிடுவோம்னு வச்சிருக்கோம் அப்படி ஏன்னா அது அவ்வளவு தான் நாலேஜ் படிக்கிறது மார்க் வந்ததும் முடிஞ்சு இந்த புக் இருக்க இது அப்படியே வச்சுக்கணும் அதுதான் பிளாஸ்டிக் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஓகே இது பத்திரமா வச்சுக்கணும் இது வந்து தூக்கி கொடுத்துட முடியாது ஓகே இது எப்ப கொடுக்கலாம் நீ வந்து பாமதேவர் மாதிரி சுகபிரம்ம மாதிரி ஆயிட்டேன்னு வச்சு இதுல தேவையில்லை ஓகே அதுக்கப்புறம் அது வரைக்கும் இது தேவை அதனால நீங்க சொல்றது மே மா பிரகாசிஹி மேருத்தம் மே சுருத்தம் என்னால் கேட்கப்பட்டது எதுவோ மா பிரகாசி அது என்னை விட்டு விலகாதிருக்கட்டும் அது என் கிட்ட இருந்து போயிடக்கூடாது போன வருஷம் போன வாரம் கேட்ட கிளாஸ் இந்த வாரத்துக்கு உள்ளற வந்து நுழையும் போது பலிச்சு மறந்து போயிடும் எவ்ரி கிளாஸ் புதுசா இருக்கும் அதனால அது அறுதா எனது வாக்கு மனசு சுத்தமாக இருக்கணும் எனது அஜானமய இருள் போய் ஒளிப்பிழம்பாக இருக்க பிரம்மத்தை அறியணும் எனது வாக்கு மனசு வேதாந்த விஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படி சேர்த்த வாக்கு மனசு என்னை விட்டு போயிடக்கூடாது இது வரைக்கும் சொல்லியாச்சு இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப என்ன பண்ணினோம் இது பியூட்டிஃபுல் இது பிரேயர் இல்லையா வாக்கு மனச தபஸ் பண்ணி அதுல வேதாந்த அறிவை நீ கொண்டு வந்து சேர்க்கணும் கேட்டு அதுக்கப்புறம் இது என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு கேட்டுட்ட பிறகு அதுக்கு என்ன செய்யணும் வெறும் பிரேயர் மாத்திரம் பண்ணா போருமா நானும் ஏதாவது செய்யணும் ஓகே நீங்க என்ன செய்யணும் அனேன அதிதேன அககா ராத்ரான் சந்ததாமி ஓகே நான் கேட்ட அறிந்து கொண்ட விஷயத்தை என்ன செய்யணும் திரும்ப திரும்ப திரும்ப காண்டம்ப்ளேட் பண்ணணும் அனேன அதிதேன சோ அதிதேன சிரவணம் செய்தத கேட்ட விஷயத்தை என்ன செய்யணும் அககா ராத்ரான் ராத்திரியும் பகலுமா அதை பத்தி யோசிக்கணும் அதனால வகுப்புல கேட்ட விஷயத்த திருப்பி ரூம்ல போய் என்ன பண்ணும் அப்படி புரட்டி பார்க்கணும் எந்த புரட்டி பார்த்தீங்கன்னா தான் ஒரு விஷயம் புரியும் பல விஷயம் புரியலன்றது புரியுதுதான் ஓஹோ இது அப்படி அங்க தெரிஞ்ச மாதிரி கேட்டேன்னு இங்க அதுக்கு அதுக்கு சம்மதம் இல்லாம இருக்கும் அங்க கேட்டது கேட்ட மாதிரி புரிஞ்ச மாதிரி இருக்கும் திருப்பி கேட்ட சில சமயம் நாம எழுதுனதே கொஞ்சம் பார்த்து சொல்ல நீ எழுதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும் அதனால அவசரத்துக்கு ஏதோ எழுதிருவோம் அந்த அலையும் சமுதிரத்தையும் படிச்சோம் அத பத்தி சிந்தனை பண்ணணும் பண்றது மளிகை கடக்காரீ மளிகை கடற்கரை இதுக்குள்ள பல லட்சம் ரூபாய்க்கு வேண்டிய சரக்கு வச்சிருப்பான் போகும்போது பெரிய ஐட்டம் ஏக்கப்பட்ட ஐட்டம் அந்த கடற்கார கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் எடுத்துக் கொடுப்பா எங்க வச்சிருக்கான்னு தெரியும் தெரியும் ஒகேன்லியன்லத்துக்கு ஒரு இது வாங்கியிருக்கோம் அந்த ஹார்ட் டிஸ்க் ஃப்ரீ ஏஜென்ட் அது ஓகே எக்ஸ்டர்னல் டிரைவ் இருக்காது போட்டிருக்கா மேலாசிட்டி என்ன பண்ணு ஆல் யுவர் போட்டோஸ் மியூசிக் வீடியோஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆல் எம் பி த்ரீ சிடிஸ் இன் ஒன் பிளேஸ் அப்படின்னு போட்டிருக்கான் பாக்ஸ்ல இந்த ஹியூஜ் ஹார்ட் டிஸ்க் அது மாத்திர அப்புறம் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கான் த்ரீ லாக்ஸ் டுவெண்டி தௌசண்ட் எம்பி த்ரீ சிடி உள்ள ரொம்ப கஷ்டப்படாம பண்ணிருப்பாரு அவர் ஓகே தௌசண்ட் அவர்ஸ் மெமரி அதுல வச்சுக்கலாம் ஓகே யுவர் பிரெயின் தௌசண்ட் அவர் பிரெயின் எவ்வளவு மெமர்னா நைன் பில்லியன்ஸ் மெமரி இருக்கான் ஓகே நைன் பில்லியன்ஸ் Bits of and the memory அதனால நமக்கு எப்படி இருக்கிறது ரெண்டு மூணு பேருக்கு தான் அது எங்கயோ கேட்ட மாதிரி ஒரு முகத்துல பிரகாசம் நல்லா சொல்றேன் கேட்டுமே கேட்டுட்டு இல்லையோ அப்பயும் மறந்துட்டுமே அதை சொல்லலையே அதனால இவர் மெமரி வந்து வேதாந்த விஷம் மெமரி டிஸ்க் வந்து எப்படியும் அதை திருப்பி திருப்பி கொண்டு வரணும் அதனால சிரவணம் நிதித்தியாசனம் அதைப்ளேட் பண்ணணும் ஓகே சோ இப்படி இந்த பிரார்த்தனை இந்த மாணவனுடைய பிரார்த்தனை அனேன அதிதேன சிரவணம் மூலம் கேட்ட விஷயத்த அகோராத்ரான் அகோராத்ரான் ராத்திரியும் பகலுமா சந்ததாமி அதையே காண்டம்ளேட் பண்ணணும் மாடு மாதிரி மாடு மாதிரியா கடைசியில் என்ன செய்யணும் இந்த குருவாயூர் போகும் போது மறந்துட கூடாது போய் உட்கார்ந்து அங்க ஜக்குவோட பேசி திருப்பி வந்து து கரெக்டா ரை அப்படின்னு ஓகே சரி அப்போ இது இதுதான் திருப்பி கொண்டு வர்றதுக்கு இல்லையா அதாபகத்துக்கு அதுக்கு பேர் சந்ததாமி சந்ததாமி அசப்படுறது அப்படி சொல்றது அத சிந்தனை பண்றது பண்றது ரிவைஸ் பண்றது அப்படி பண்ணணும் அப்படி சொல்றது சரி இதெல்லாம் நம்ம பிரார்த்தனை அது மூலியமா கேட்டு கேட்ட விஷயத்தை என்கிட்ட தங்கணும் தங்கிறதுக்கு என்ன செய்யணும் அதை சிந்திச்சுட்டே இருக்கணும் அப்படி சொல்லி அதுக்கப்புறம் எப்படி இருக்கணுமா என்னுடைய வாக்கு திருப்பி வாக்கு இது பதிசியாமி சத்தியம் பதிஷாமிதம் ஒண்ணுதான் சத்தியம் சொன்னாலும் சத்தியம் சத்தியம் சொன்னால் ரிதம் அப்ப என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா ஒண்ணு வந்து பராவித்தியா சேர்ந்தது இன்னொன்னு அபராவித்தியா சேர்ந்தது ஓகே ஒண்ணு வந்து விவகார லோகத்தில் இருக்கிறது ரிதம் பதிசியாமி சத்தியம்பத அப்படி சொல்றோம் இல்லையா அதுதான் இங்க ரிதம் வதிசாமி பேசுறது உண்மையா இருக்கணும் அரிச்சந்திர மாதிரி இருக்கணும் குடும்பத்துல உண்மையே பேசுறது ஒரு பெரிய விஷயம் தெரியுமோ மகா குரு கோவிந்த சிங் இருந்தான் இந்த குரு கோவிந்த சிங் அவன் என்ன சொன்னா உண்மையைதான் பேசும்னு சொன்னான் உயிரை வேணா கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தா ஆனா பொய் பேச மாட்டேன் அப்படி சொன்னான் பொய் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்படி நான் ஹிந்துவாக நீ முஸ்லீமா மாறியா மாற மாட்டேன் உயிர விட்டுறியா உயிர விடுறேன் நான் வந்து மாற மாட்டேன் உண்மைதான் பேசுவேன் அப்படின்னு சொன்ன அந்த மாதிரி ராஜ்யத்தை விட்டுறதுக்கு தயாராக விட்டுறதுக்கு தயாராக குழந்தையை விட்டுறதுக்கு தயாராக தன்னுடைய கம்ஃபர்ட் அதெல்லாம் விட்டுறதுக்கு தயாராக ஒன்னு மாத்திரம் விடமாட்டேன்னு சொன்ன சத்தியத்தை விடமாட்டேன் அதனால சத்தியத்தை விடமாட்டேன்னு சொன்னதுனால திருப்பி என்னாச்சு ராஜ்யம் கிடைச்சது ஒய்ஃபு திருப்பி கிடைச்சா குழந்தை திருப்பி கிடைச்சது கம்ஃபர்ட் திருப்பி கிடைச்சது நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம கூடிய வரைக்கும் உண்மைய பேசறதுக்கு இருக்கணும் ஓகே அதனாலதான் பேச்சு குறைக்க சொல்றது பேச்சு ஜாஸ்தியா நம்ம பொய் பேசறது அதிகமா போயிடும் அதுக்காக சொல்றது இது விஷயம் விவகாரத்துல இருக்க செகண்ட் சத்தியம் வதிஷாம விமுச்சதே சேதுகு அமிர்த சேதுகு அப்போ என்ன சொன்ன அபராவி பராவித்தியா அப்ப நீங்க வாய துறந்தா எப்படி இருக்கணும் பிரம்மத்தை பத்தி பேசணும் சத்தியத்தை பத்தி பேசணும் இல்லையா உலகத்தை பத்தி பேசக்கூடாது அப்படின்னா என்ன ஆகும் நீங்க எப்படி ஆயிடுவீங்க ரமண மகரிஷி மாதிரி ஆயிடுவீங்க ஏன் ரமண மகரிஷி அப்ப பேசல நிறைய பேசல அவரு அவர் வந்து சத்தியம் வதிசாமி வாயை துறந்த பராவித்திய தான் பேசுவார் சரி பராவித்தியா எத்தனை நேரம் யாரு எவ்வளவு நேரம் கேட்டுப்பாங்க ஏதோ காலையில ஒரு கிளாஸ் இருபத்தி நாலு மணி நேரம் அதே பேசினா யாரும் இருக்க மாட்டாங்க அந்த பவர் ஆனா ரமண மகிழ்ச்சி சுத்தி நிறைய பேர் இருந்தாங்க இருந்து பாருங்க நீங்க உங்க சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க அதனால பராவித்யா தான் பேசணும் அந்நாக வாட்சாக விமுச்சதே அப்படி பேசறது சத்தியம் பதிசியாமி இப்ப புரிய பிரார்த்தனுடைய அவசியம் ரிதம் பதிசியாமி அதுவும் கஷ்டம் சத்தியம் வதிசியாமி அதை விட ஆயிரம் மடங்கு கஷ்டம் நம்ம வாயத்திற்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருந்தா தெரியுமா கிளாஸ் பத்தியே பேசினீங்க இந்த கேம்ப்லாம் ஏன் பண்றோம் கேம்ப்ல சத்தியம் வதிஷாமி நம்ம எப்படி வந்து தாமரை பக்கத்துல பேசுமோ அதெல்லாம் சத்தியம் வதிஷாமி ஓகே கிளாஸ் ரிலேட்டிவா பேசறது சத்தியத்தை பத்தி பேசுறது அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும் அதுக்கு கடைசியா என்னது பிரார்த்தனை தன்மா அவ தூ அவத்து காப்பாத்தட்டும் தன் என்னை இறைவன் தன்னு இது தது ததுனா இது ஆவிகி பிரகாஷய அந்த பர பிரம்மம் வந்து காப்பாத்தட்டும் ஓகே சோ இது வந்து நிர்குண பிரம்மம் இல்லை நிர்குண பிரம்மத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ண முடியாது ஏன் நிர்குண பிரம்மத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ண முடியாது நிர்குண பிரிட்ட ஒது கிடையாது கிடையாது நான் ஒரு ஆள் இருக்கேன் நீ ஒரு ஆள் இருக்க என காப்பாத்து எப்படி ஆகும் துவைத்தான் பிரேயர் பண்ண முடியும் எதுக்கு இந்த துவைத்தமா இருந்து பிரேயர் பண்றது அத்வைதமா ஆகிறதுக்கு அப்புறம் விட்டுறது ஆயிடுவேன் அதனால இங்க வந்து சகுன பரமமா சொல்றது இங்க எப்படி சொல்றது அதுக்கப்புறம் என்ன மத்த காப்பாத்த போருமா தத் பக்தாரம் அவது பக்தாரம்னா என் குருவையும் காப்பாத்து ஓகே ஏ பகவான் என்னை காப்பாத்து என் குருவை காப்பாற்று இது யார் வேண்டது சிஷியன் வேண்டிக்கிறான் என் இப்படி வேண்டிக்கிறான் ஒருத்தர் வேண்டாரு என்ன வேண்டாரு என் சொந்தக்காரங்கள்லாம் நல்லா சௌக்கியமா ஆனந்தமா இருக்கணும் பரவாயில்ல நல்ல பிரேயர் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொன்னா அப்பதான் என் கிட்ட கடன் கேட்காம இருப்பான் இதுவும் நல்லதான் இருக்கு இல்லையா அது என் குருவும் காப்பாற்றப்படும் இருக்கும் அவர் நன்னா இருந்தா தான் எனக்கு கிளாஸ் எடுத்து சொல்ல முடியும் ஓகே அதனால அவர் காப்பாத்து இன்னொரு விஷயம் என்ன என்ன காப்பாத்து விஷயம் எனக்கு புரியணும் புரியுற மாதிரி காப்பாத்து குருவை காப்பாற்று என்ன அர்த்தம் அவர் எனக்கு புரிய சொல்லணும் ஏ பகவான் அவருக்கு நல்ல மூடு கொடு எதையாவது அந்த மாதிரி ரெண்டு தடவை சொல்றது அவத்து வக்தாரம் அவத்து வக்தாரம் பண்றது கண்டிப்பா காப்பாற்றணும் எனக்கு இந்த விஷயம் எங்களுக்கு புரிஞ்சாகணும் இந்த விஷயமா டஃபா இருக்கிறது அதனால எங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தி இந்த விஷயத்தை கொண்டு போகணும் அப்படின்னு இந்த பிரேயரானது முடியாது வாங்கி பிரதிஷ்டிதான் நான் பேசறது மனசுல இருக்கணும் மனசுல உள்ளதையே நான் பேசணும் ஓகே இப்ப இதுவரைக்கும் சொன்னத சம பண்றேன் வாங் மே மனசி பிரதிஷ்டிதான் இருக்கு மனோமே வாச்சி இது வாட்சி பிரதிஷ்டிதான் முடிஞ்சது நான் பேசுறது மனசில் இருக்கணும் மனசில் உள்ளது நான் பேசணும் செகண்ட் என்ன ஆவிகி ஆவிர்ம ஏதி இது அட்ரஸ் யாருக்கு அட்ரஸ் பண்றோம் டு பிரம்மன் என்ன பண்றோம் பிரகாச ரூப பிரம்மனே நீ நானாக அறிய வேண்டும் நீ நானாக அறிய நான் நினைப்பதெல்லாம் நீ ஆக வேண்டும் நீ நினைப்பதெல்லாம் நான் ஆக வேண்டும் இன்னும் ஒரு சவுண்ட் பண்ணும் அது ரெண்டு இது அக்ஷர போட்டுக்கணும் அது ஓகே அது இங்க உபரிஷமான சொன்ன நீ நானாக வேண்டும் அப்படி இது பிரகா ஆவிகி ஆவிர்ம ஏத்தி அப்புறம் என்ன வேத்தியம் ஆணையகாம் என்னை கொண்டு வந்து சேர்ப்பையாக இதுக்கு சொல் என்ன வேதாந்த உண்மைகளை அறிவை என்னிடம் கொண்டு வந்து செர்பீர்களாக கூடாது கண்ட இடத்துல போய் உட்கார கூடாது எது மாதிரி இருக்கணும் தேனி மாதிரி இருக்கணும் தேனி எங்க உட்கார கண்ட வசூல உட்காராது எதுல இருக்கும் அந்த பூ இருக்க தேனில தான் உட்கார ஒரு மெஜஸ்டிக் அது பிராசி என் அதுக்கு நான் என்ன செய்யணும் இந்த சிரவணம் செஞ்சத ராத்திரியும் பகலுமா அதுவே ரீங்காரமாக கண்ண மூடினாலும் கண்ணை திறந்தாலும் மகா சத்சங்கமே கொஞ்சம் பேருக்கு தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் யாருன்னு சொல்ல மாட்டேங்க தூக்கத்திலே அந்த டிராமெல்லாம் நடந்தது இதெல்லாம் இருக்க அவ்வளவு தூரத்துக்கு அந்த உள்ள அந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்ல வந்துட்டோம்னா கரெக்டா இருக்கும் அப்படி இருக்கணும் அனேன அதித்தேன அககா ராத்ரா சந்ததாமி என கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் செத்துட்டாங்க ஓகே சோ அகிலா நர்சிங் ஹோம்னு திருச்சியில் இருக்குது அதுல போய் சேர்த்துறாங்க கரூர்ல நான் இருந்து அங்க கொண்டு போய் சேர்த்தாங்க ஓகே நடு ராத்திரி ஓம் மித்ரா எனமகா அப்படின் ஒன் டூ அப்படின்னே அங்க ஒன் டூ இல்ல தீன் சார் டாக்டர் வந்தார் அந்த பேரை சொல்லி சங்கஸ்தான் ஹாஸ்பிட்டல் அப்படின் அப்ப ராத்திரி மக்கள் என்னன்னா தூக்கத்திலையும் உளர்றது என்னன்னா இதுதான் எது பேசமோ அதுதான் அந்த அளவுக்கு வேதாந்தத்தில் இருக்கணும்னு சொல்றது மீதி வேணா இருக்கும் சில பேருக்கு ட்ரீம்ஸ் எல்லாம் வரும் என்னன்னோ ட்ரீம்ஸ் அது இல்லை இங்க வந்து எப்படி இருக்கணும் ஐ எம் த பிரமன் ட்ரீம்ஸ் வரணும் ஓகே அது வர்றது பெரிய விஷயம் அது சத்தியம் வதி அதுக்கு என்ன செய்யணும் நான் பேசுறது விவகாரத்துல சத்தியத்தை பேசணும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் என்ன பண்ணும் அந்த பரபிரம் பேசறதுக்கான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் பகவானை கூடு இல்லையா இல்ல நம்ம வேற ஏதோ பேசுறாள் இருக்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது அப்போ இந்த மாதிரி தன்மாவத்து தத் அந்த பிரகாசம் பொருந்திய பிரம்மன் என்னை காப்பாற்றட்டும் என் குருவை காப்பாற்றட்டும் அது மாம் அவத்து மாம் அவத்து வக்தாரம் அவத்து வக்தாரம் என்னை காப்பாற்றட்டும் என் குருவை காப்பாற்றட்டும் என் குருவை காப்பாற்றட்டும் எம்பசைஸ் பண்றது என்ன இது அவ்வளவு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த பிரையர் சாங்கு சாந்தி பாட்ட பஸ்ட் பாட்ட ஓவர் இதே மாதிரி அஞ்சு சாந்தி பாட்டை நம்ம முடிஞ்சிருக்கோம் அதனால வகுப்புக்கு முன்னாடி நம்ம இந்த அஞ்சு வகுப்பு இந்த அஞ்சு பாட்டை ஒரு தடவை சொல்லிடணும் அப்படி பண்ண இப்ப நம்ம உபனிஷத்துக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்ணுவோம் பஸ்ட் மந்த்ரா ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு பேஜ் நம்பர் ஆறு ஆத்மாவா இதமேக்க ஏவ அக்ர ஆசீத் நான் எத் கிஞ்சனமிஷத்து லோகானு ஓகே சோ ஐத்திரேய உபனிஷத்து சோ ஒரு உண்மையை வந்து சொல்ல வருது ஓகே அது என்ன உண்மையை இப்பதான் உண்மையை பத்தி பேசணும்னு சொல் அதனால என்ன உண்மையை அப்படின்னா அந்த உண்மைக்கு பேரு ஆத்மா ஆத்மா சோ உபனிஷத்தினுடைய தாற்பயம் என்ன சரிங்க எல்லாம் சுருக்கமா சொல்லுங்க உபனிஷத்து படிக்கிறதுனால என்ன தெரிஞ்சுக்கலாம் ஆத்மா தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஆத்மா தான் இது சோ அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா ஆத்ம ஜானேன புருஷார்த்தம் பிராப்பத்திகி ஓகே ஆத்ம ஜானேன புருஷார்த்தம் பிர்திகி இந்த ஆத்ம ஜனத்தினால தான் நாம் அடைய வேண்டியதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும் புரியுதுல இது நமக்காக சொல்றது நாம் ஏதோ ஒண்ணு அடையணும்னு நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா அது ஆத்மாவில் தான் அடைவரும் என்ன சொல்றது உபனிஷத்து ஆத்ம வித் சோகம் தரதி ஆத்ம வித் சோகம் தரதி நீ தன்னை அறிந்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துடும் அப்படி சொல்ற வித் தரத்தி இது ஆத்ம வித் சோகம் தரத்தி அது தெரியுதான் ஓகே ஆத்ம வித் சோகம் தரத்தி நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராட வேண்டாம் ஓகே அதனால So, the உபநிஷத் ரிவீல்டு செல்ஃப் அந்த உண்மையை ஐத்திரேய உபனிஷத்து இங்க அறிமுகப்படுத்துறது எப்படி அப்படின்னா பிரத்திக்னா ரூபேன பிரத்திக்னா ரூபேன பிரதிஜா ரூபேனா உறுதிமொழி கொடுக்குறது முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம் என்ன பண்ண போறோம் அதை பிரதிஜா பண்ணணும் உறுதி கொடுக்கணும் என் லைஃப் இதுக்காக இருக்கிறது ஓகே இதற்காக கல்யாணம் பண்ணிட்டேன் நான் இதுக்காக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறேன் நான் இதுக்காக உயிரோடு இருக்கிறேன் இப்படி ஒரு வார்த்தையில சங்கல்பம் பண்ண முடியுமா பிரதிஜா சொல்ல முடியுமோ யோசிச்சு பாருங்க பேராகிராஃப் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லணும் இங்க உபனிஷத்து பிரதிஜா பண்றது ஓகே என்ன பிரதிஜா பண்றது பார்க்கலாம் பல உபனிஷத்து ஆரம்பத்திலே சொல்லிடும் என்ன பிரதிஜா பண்றத பல உபனிஷத்தை முன்கூட்டியே சொல்லிடும் இதுதான் உபனிஷத்துக்குள்ள இருக்க போறது தைத்தரிய உபனிஷம் என்ன சொல்றது ஆத்ம விதாகோ அனோதி பரம் விதாக விதானோதி பரம் அப்படின்னு என்ன அர்த்தம் பிரம்மத்தை அறிந்தவன் மோட்சத்தை அடைகிறான் பிரம்ம விதாக ஆப்னோதி பரம் அப்போ அது வந்து பிரம்மத்தை ஸ்டார்டிங் பிரம்ம ஸ்டார்ட் பண்றது தைத்திரிய உபநிஷத்து சாந்தோக்கி உபனிஷத்தை எப்படி பண்றது சதேவ சௌமிய இதமக் ஆசீத் ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் டாபிக் உபனிஷத்து ஸ்டார்ட் பண்றது அப்படி இந்த உபநிஷத்துல பிரம்மன் நாம உபனிஷத்து பிரம்மன் சில நேரத்துல சொல்லும் சில நேரத்துல அந்த பிரம்மனை ஆத்மானு சொல்லும் அப்ப பிரம்மா ஆத்மா பிரம்மா சொல்லிடக்கூடாது பிரம்ம கால் வாங்கினா அது வந்து லோக்கல்ல சதுர்முக பிரம்மா ஆயிடும் பிரம்ம பிரம்மன் இங்கிலீஷ்ல சொல்லன் பிரச்சனையா இருக்குமா உபநிஷத்து அறிமுகம் ஆத்மா ஆத்மாவா பாருங்க பியூட்டி இருக்கிறது ஆத்மாவா அப்படின்னு இங்க அறிமுகப்படுத்த ஆத்மான இந்த ஆத்மா இங்க சொல்ற ஆத்மா நம்ம சொல்லி இருக்க ஜீவாத்மா அல்ல इत्मा परमात् परमात् इंट्रोड्यूस पन्द्र सर अरमा आशी नीवा ओके सो संग सबज अगम आत्म चैत अगम आत्म चैतन्य ओके அந்த ஆத்மா தான் சைத்தன்யம் அதுதான் நான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆத்மா பத்தின லட்சணம் தெரியணும் லக்ஷணம் டெஃபனேஷன் ஓகே ஆத்மா பத்தி சில டெபனேஷன் ட்ரை பண்ணுவோம் என்ன டெஃபனேஷன் இருக்கிறது ஆத்மா லக்ஷணம் டெஃபனேஷன் எது எச்சாப்னோத்தி யதா தத்தே எச்சாப்னோத்தி யதா தத்தே எச்சாத்தி விஷயானீக எச்சாத்தி விஷயானிக எச் சாத்திய சந்ததோ பாவ தஸ்மாத் ஆத்மேதி கீர்த்தியதே ஓகே எது ஆப்னோதி தது ஆத்மா எது இப்ப நான் சொன்ன ஸ்லோகத்தையே திருப்பி சொல்றேன் பிரிச்சு எது ஆப்னோதி தது ஆத்மா அப்போ ஆத்மா என்றது சமஸ்கிருத வியாக்கரணப்படி ஆப் வந்தது ஆப் ஆத்மா வந்தது வந்ததுவே ஆத்மாத்துள்ளதோ அதுக்குத்மா அப்ப பஸ்ட் டெஃபனேஷன் என்ன ஆப்னோதி இது ஆத்மா ஆப்னோத்தி இது ஆத்மா இரண்டாவது லட்சணம் என்ன அப்பேஷன் ஆ தத்தே ஆ தத்தே ஆ தா தாத்து இது ரூட் என்ன ஆ தா ஆ என்ன டுசாள் ஓகே பிரளய காலே சர்வம் பிரய காலே சர்வம்மீபம் ஆதத்தே ஆத்மா ஓகே அப்படி ஆத்மா எதனிடத்தில் பிரளய காலத்தில் அனைத்தும் ஒடுங்குமோ ஆத்மா ஓகே ஆதத்தேனா ரூட்டு எப்படி வருது பிரளய காலே சர்வம் ஸ்வசமீபம் தத்தே இத்மா தை சுக்குமா சொத்தில் பிரளய காலத்தில் அனைத்து ஒடுங்குமோ அது ஆத்மா சரி செகண்ட் லட்சணம் மூணாவது டெபினேஷன் என்ன அப்படின்னா எச்ச அத்தி விஷயானிகச்ச அத்தி விஷயானிக என்ன அர்த்தம் எல்லா அனுபவங்களிலும் ஆத்மாவின் இருக்கிறது எனி எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதோ அதெல்லாம் ஆத்மா கிட்ட இருக்கேன சர்வம் அனுபவத்தி பிரகாஷயி இதெல்லாம் தெரியுது இல்லையா மைக்கு பூ தெரியுது எல்லாம் தெரியுது இல்லையா எதனால தெரியுது கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனால தெரியுது வித்வுட் நோ நாலேஜ் ஓகே அதனால சைத்தன்ய ரூபேன சைத்தன்ய கான்சிய ரூபேன சர்வம் அனுபவம் பிரகாசதி அது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரியுது நமக்கு வித் கான்சியஸ் இருக்கிறதுனால மைக் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது அப்போ அத்தி அத்தினாய் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் அது அது தாத்து இங்க என்ன அது தாத்து தமிழ் அது இல்ல சமஸ்கிருத அது தாத்து அதாவது அனைத்து அனுபவத்துக்கும் ஆதாரமாக உள்ளது எதுவோ அது ஆத்மா அனைத்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் எது ஆதாரமா இருக்கிறதோ அதிஷ்டானமாக இருக்கிறதோ அதுக்கு பேரு ஆத்மா சைத்தன்ய ரூப்பேன சர்வம் அனுபவத்தை பிரகாஷயத்தி இது மூணாவது அப்போ அத்தி அது தாத்து அது தேர்டு டெபனன் என்ன அப்படின்னா அது ஆத்மா அது அத்ததி இதி ஆத்மா தட் விச் எவர் எக்ஸிஸ்ட் எக்ஸிஸ்ட் முன்னாடி சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப சொல்றது எக்ஸிஸ்ட் ஓகே ஓகே சந்தகா சந்ததா பாவகா எப்பொழுதும் இருப்பது எதுவோ அதுதான் அது எப்படி இருக்கிறது சத் சத் சத்து சத்து இருக்கிறது எதுவோ அது ஆத்மா எப்பொழுதும் இருப்பது எக்ஸிஸ்டன்ஸ் எதுவோ அதுதான் ஆத்மா முன்னாடி எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதோ நாலேஜ் கிடைக்கிறதோ கொடுக்குறதோ அது ஆத்மா சொன்னேன் இப்ப வந்து ஆத்மா பிளஸ் கொள்ளு ஆத்மா பிளஸ் பேரன் ஆத்மா பிளஸ் தாத்தா தாத்தாவ எல்லாம் இருக்கும் திருப்பி ஒரு தட அத் இ ஆத்மா இன்னோ சொல்றீங்க இந்த ஆர்த்தையாவது பார்த்துட்டு வந்து இதோ புரியிறதா பாக்கலாங்க ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ண பூர்ணமுதத்தே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவிஷே சாந்தி சாந்தி ஹரிஹி ஓம் ஸ்ரீ குரு நமஹோ